الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وصلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ان اهل القراه امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض ولكن كذبوا فاخمناهم بما كانوا يكسبون ان حكيم بن حزام رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم فمن اخذه بصحاوه نفس بورك له في او படைத்து பரிபால கூடிய அல்லாஹூக்கே எல்லா புகலும் அல்ஹமுதுல அலம்லா இவ்வளகத்துக்கு ஜொலிச்சு வந்த நம் உயிரிழும் மேலான ஹபீப் முஹம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சுண்ணாக்களை வாழ்வில் எடுத்து நடந்த கண்ணியமான உத்தம சஹாபாக்கள் கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹின் ரஹ்மத்தும் அக்துரத்தும் உண்டாவதாக அல்லாஹுவின் கட்டளை மதித்து இரையிலத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான அன்பான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபுல் இஸ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஹபீபுல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வாழ்வில் எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடிய அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராமின்ட் தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் தவிந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு நசீஹரேன் அன்பான சகோதர்களே அல்லாஹு நலடியார்களே இமாம் அவர்கள் தன்னுடைய மஜ்மூல அபுபக்கர் அப்துல் அசீஸ் ரஹ்மஹமுல்லா அவர்களுடைய ஒரு அசரை கூற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அபு பக்கர் அப்துல் அசீஸ் ரஹ்மகமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாங் வானவர்களை படைத்தான் வானவர்களுக்கு அல்லாஹ்வத்தை கொடுக்கவில்லை வானவர்களுக்கு அல்லா அறிவை கொடுத்துருக்கிறான் மிருகங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மிருகங்களுக்கு அல்ல அறிவை கொடுக்கவில்லை மிருகங்களுக்கு அல்லா சகவத்தை கிடையாது ஆகையால் வானவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்வது கிடையாது அல்லாஹ் எதை சொல்லிருக்கிறானோ அதை எடுத்து நடப்பது தான் பொறுப்பு ஆனா மிருகத்தை அல்லா படைத்து மிருகத்துக்கு அறிவை கொடுக்கவில்லை அல்லாஹ் ஷகுவத்தை இச்சையை குடிச்சிருக்கிறான் மிருகம் அது அல்லாவுக்கு சொல்ல போனால் ஒழுக்கமற்ற நிலையில் அதனுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது ஒரு ஒரு மனிதன் செய்ய முடியாத காரியங்கள் யாருமே அதாவது விரும்ப முடியாத சில காரியங்களை மிருகங்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம் காரணம் மிருகத்துக்கு அல்லா அறிவை கொடுக்கவில்லை ஆனால் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுத்த அறிவையும் கொடுத்திருக்கிறான் மிருகத்துக்கு கொடுத்த சகவத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனால் மனிதன் எப்பொழுது அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு படைத்தவனை விளங்கிக் கொள்வானோ படைத்தனை படைத்தவனை அறிந்து கொள்வானோ தனக்கு கிடைத்த அறிவை கொண்டு அல்லாங்குடைய கட்டளை ஹபீப் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடப்பார்களோ சில விட சிறந்தவனாக மாறிவிடுகிறான் எப்பொழுது மனிதன் அல்லாங்குடைய கட்டளைக்கு மாறு செய்து கட்டளை எல்லை மீறி அல்லாங்குடைய கட்டளை எடுத்து நடக்காமல் தன்னுடைய மனோ போக்கில் தன்னுடைய இச்சைக்கு கற்றுப்பட்டு உலகத்தில் வாழ்வானோ அபு பக்கர் அப்துல்லா அசீர் ரஹ்மல்ல சொல்றாங்க எந்த மனிதன் அல்லாஹ் அழகாங்க படைத்திருக்கிறேன் என்று சொன்னானோ எந்த மனிதன் அல்லாஹ் சங்கையாக படைத்திருக்கிறேன் என்று சொன்னானோ அதே மனிதனை கால்நடைகள் மிருகங்களை போன்று எப்பொழுது அறிவை கொண்டு படைத்தவனை விளங்காமல் தன்னுடைய சகுவத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு மாறு செய்வானோ மிருகத்துக்கு அல்லா ஒப்பிடுகிறோ எந்த மிருகத்தை அல்லாஹ் அதாவது அல்லாஹ் மனிதனை மனிதனை மிருகத்துக்கு ஒப்பீடு செய்கிறான் மனிதனு அறிவை குடிச்சிருக்கிறான் ஆனா மனிதன் அறிவிலிருந்தும் அறிவீனமாக நடக்கிறான் அவன் மிருகத்தை போல அல்ல அல்லா பின்னால சொல்றான் பல் ஹும் அவல் கேவலமானவன் அண்ணான சகோதரர்களே அல்லாஹு எப்பொழுது மனிதன் படைத்தவனை விளங்காமல் படைத்தவனுக்கு மாறு செய்வானோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லா மிருகத்துக்கு கொப்பீடு செய்வது மாத்திரம் அல்ல அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நேரடியார்களே அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிம்மதியையும் அல்லாஹ் கலட்டி விடுகிறார் குரானில் அல்லா சொல்லும் போதே எப்பொழுது மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்வானோ அல்லாங்களுடைய கட்டளை புறக்கணிப்பானோ அவனுக்கு நாம் நெருக்கடியான துன்பமான வாழ்க்கையை கொடுப்போம் எந்த பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோமோ அதே ரஹ்மான் இவனுடைய நெருங்கிய நண்பனாக நாங்கள் ஆக்கிவிடுகிறோம் அன்மான சகோதரர்களே அல்லாஹு நல்லே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் டக்கூடிய மிக மிக தேவையான முக்கியமாக விரும்பக்கூடிய ஒரு காரியம் தான் ஒரு அம்சம் அம்சம்தான் அல்லாங்கின் மூலம் கிடைக்கூடிய எல்லா வளங்களிலும் எல்லா நியமச்சுகளிலும் பரக்கச் உண்டாக வேண்டும் அபிவிருத்தி உண்டாக வேண்டும் அல்லானு என்னென்ன நியமச்சுகள் எல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து நியமச்சுகளையும் பரக்கத் உண்டாக வேண்டும் என்பது வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசை மட்டும் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அல்லாநூனால் பெற்ற அல்லா அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய வளத்தில் பரக்கட் உண்டாக வேண்டும் அன்பான சகோதரர்களே அவர்கள் சொல்கிறார்கள் அல்லா என்னை மனிதனாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லா இப்ராஹிம் அலி சலாத்துக்கு இஸ்ஹாக்கை கொடுத்து விட்டு சொல்கிறான் நாங்கள் இப்ராஹிம் மீதும் இஸ்ஹாக் மீதும் செய்திருக்கிறோம் அலிசலாம் கப்பலில் இருந்து இறங்கும் போது அல்லா கிடத்தில் துவா கேட்டதையா அல்லாஹ் وَكَرَّبَ أَنْزَلَ مُنْزَلًا مُبَارَكًا பரக்கத் பொறந்திய ஒரு இடத்தில் என்னை இறக்குவாயாக அல்லாஹ் மஸ்ஜத் அல் அக்ஸாவை செல்லும் போது சொல்கிறான் சுப்ஹானல்லذي அஸ்ரா بِعَبْدِهِ لَيْلًا مِنَ الْمَسْجِدِ الْحَرَامِ إِلَى الْمَسْجِدِ الْأَقْصَى لَّبَارَكْنَا حَوْلَهُ மஸ்ஜத் அல் அக்ஸா வசூலல் பூமி பரக்கத் செய்யப்பட்ட பூமி குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட அரவை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் இன்நா அன்ஸலனா فِي لَيْلَةٍ مُبَارَكَةٍ அந்த லேலத்து கதருடைய இரவு மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு இரவு அன்பான சகோதரர்களே அல்லாஹு என்று நபியும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர்கள் யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக தந்தி யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக தாய் என்று சொல்லி எந்த ஒரு ரசூலும் எந்த ஒரு நபியும் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்வது கிடையாது பரக்கத் என்று சொன்னால் அதிகமாக கிடைப்பது அல்ல அன்போதர்களே குறிந்தாலும் அல்லாஹ் மனநிம் போது ஏற்படுத்துவார் இதுதான் இருந்து அதிகம் உண்டாகலாம் அதிகமாக கிடைப்பதனால் அது பரக்கத்தாக முடியாது அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லே பொதுவாக ஹபீப் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் தொழுகையில் செலவாத்து சொல்கிறோம் எப்படி செலவாத்து சொல்கிறோம் சலாத்தே இப்ராஹிமியாவை பாருங்கள்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 அவர்கள் இப்ராஹிமுடைய குடும்பம் இப்ராஹிம் மீது நீ எப்படி பரக்கத் செய்தியோ அதே போன்ற அல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீது பரக்கத் செய்வாயாக அன்பான சகோதரர்களே அடமாக்கல் சொல்லுறாங்க ஒரு மனிதனுக்கு கையில 10 தீனார் இருக்குது அவருக்கு 20 தீனாருடைய தேவை இருக்குது ஆனா அந்த இருபது தீனாருடைய தேவை அல்ல பத்து தீனார்களை கொண்டு பூர்த்தி செய்வான் என்னுடைய உஸ்தாத் ஆதம் ஹசத் அவங்க ஓதக்கூடிய காலத்துல பரக்கத்துக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லி காட்டினாங்க ஊக்கு அன்பான சகோதரர்களை பொதுவாக மாடு ஆட எடுத்த ஒரு வருடத்துக்கு அல்லது இரண்டு முறை அல்லது ஒரு முறை தான் ஒரு மாடு ஒரு பசு கண்டிப்பும் அதே போல் அன்பான சகோதரர்களை எடுத்தா நாயை எடுச்சு சுமார் இரண்டு முறை ஆறு அல்லது ஏழு குட்டிகளை போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனா உலகத்தில் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் மாற்றடைச்சு பற்றாக்குறையாக இருக்குது பல குட்டிகளை போட்டாலும் எங்கேயும் பாதையில நாங்க அதிகமாக நாய்களை காணது கிடையாது ஆனா பசு ஒரு வருடத்துக்கு ஒரு கன்று இட்டாலும் அன்பான சகோதரர்களே நாங்க அதனுடைய பறக்கத்தை கண்கூடாக காண்கிறோம் சிறியதாக இருந்தாலும் போதும் என்ற தன்மையே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அன்மான சகோதரர்களை பொதுவாக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபகாரம் செய்தாலும் நபி அவர்கள் சொல்லி தந்த எல்லா துராக்களையும் பிரார்த்தனைகளையும் எடுத்து பார்த்தால் நீங்கள் வரக்கத்துக்காக துவா செய்யுங்கள் விருந்தோம்பலுக்காக வீட்டுக்கு அழைத்தால் சாப்பிட்டு விட்டதற்கு பின்னால் நமக்கு விருந்தோம்பல் அளித்த மனிதனை பார்த்து நம்பி அவர்கள் என்ன சொல்ல சொன்னார்கள் அல்லாஹு நீ அவருக்கு வழங்கியிருக்க அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரத்துல எங்களுடைய பழக்கம் என்ன சலாத்து கொடுத்து அல்லாஹூ மசல் அலா முகமது வாலா அலி முகமது என்று சொல்லிட்டு வருகிறோம் இல்ல இல்ல திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு தகுனியாவாக அவர்களுக்கு நன்மாராயமாக நபி அவர்கள் சொல்லி தந்தது அந்த இருவருக்கும் ஒருவர் குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னாங்க எனக்கு ஆண் குழந்தை கிடைச்சிட்டு சொல்கிறோம் இல்ல இல்ல ஹபீப் சொன்னாங்க குழந்தை கிடைத்து விட்டது ஒருவர் உங்களுக்கு நன்மாராயம் சொன்னா நீங்க நன்மாராயம் சொன்னவரை பார்த்து சொல்லுங்கள் வா உலக உங்களுக்கெல்லாம் பறக்க செய்வானாக ஒரு மனிதனுக்கு கடன் குடிச்சிருக்கிறோம் அந்த கடனை நமக்கு திருப்பி தருகிறார் அந்த நேரத்தில் திருப்பி தரக்கூடிய மனிதன் கடன் குடுத்தவரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் குடும்பத்திலேயும் பொருளாதாரத்திலையும் அபிவிருத்தியை உண்டாக்குவாயாக பால் குடித்ததற்கு பின்னாலையும் நபி அவர்கள் ஓதினது நமக்கு பரக்கத்தை செய்வாயாக அன்பான சகோதரர்களே அல்லாஹு பொதுவாகு அலை வசல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் پیردی اپہارم شئی کوڑی نیرتیل پیرد کاغا نیگا برکت کاغا دعا شئیگا ناں گا اوور ورم کنوتل اللہ کٹتل کرم میند دعا کے کروم اللہم اگدینا فی من حدید وعافینا فی من عافید وتولنا فی من تولید وبارک لنا فیما اعطید یا اللہ نی نمک تندر برکت شئیو آیا که انما نشہ ہو درگلے اللہ کو اننا لڑی آرگلے حبیب صلی اللہ علی وآلہ وسلم شنانگا மக்கா பத் பொருந்திய ஊராக இருப்பதற்கு காரணம் இப்ராஹிம் அலிசலாம் மக்காவுக்காக துவா செய்தார்கள் ஆகையால் மக்காவை அல்லா பரக்கத்துள்ள ஆக்கி வைத்திருக்கிறான் நான் மதீனாவுக்காக துவா செய்கிறேன் என்று சொல்லிட்டு அலி வசல்லம் அவர்கள் அதாவது வளரக்கூடிய மரங்களில் பழங்களில் அவர்கள் மதீனாவுடைய துவா செய்தார்கள் நபி அவர்கள் எங்கையும் யா அல்லா மதீனாவுல அதிகமாக பழங்கள மதினாவுல அதிகமாக பொருளாதாரத்தை தாயா அல்ல மதினாவில் அதிகமாக வளங்களை தா என்று கேட்கல தந்ததில் நபி அவர்கள் பரக்கத்தை வேண்டி கேட்டிருக்கிறார்கள் அன்மான் சகோதரர்களே அல்லாஹு அலை அவர்களிடத்தில் பத்து வருடம் ஹாதிமாக பணியாளராக இருந்தார்கள் தாயார் நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா மகனுக்கு பரக்கத்துக்காக துவா செய்ய மகனுக்கு பொ குழந்தை பாக்கியத்தில் விளைச்சலில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் விளைச்சல் பூமியில ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை நான் அறுவடை செய்வேன் காரணம் எனக்கு நபி அவர்கள் துவா செய்தார்கள் அன்பான சகோதரிகளை பொதுவாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பம் செய்வதாக இருந்தாலும் சரி நீங்க காலையில ஆரம்பம் செய்யுங்க என்ன காரணம் என்னுடைய உண்மத்துக்கு காலை நேரத்தில் அன்பான சகோதரர்களே ஒருவரை நாம் கண்டவுடன் சலாம் சொல்கிறோம் என்ன சலாம் சொல்கிறோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரத்து அவருடைய பரக்கத்துக்காக நாம் துவா செய்கிறோம் அன்பான சகோதர்களே அல்லாஹு நல்லே பரக்கத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அத்தியாவசியமாக தேவையான ஒரு விடயம் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் முன்னலடியார்களே எல்லா அன்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா சஹாபாக்களும் அல்லா கிடத்தில் கெஞ்சு கேட்டது தா என்று யாருமே கேட்கல யா அல்லா எனக்கு பணத்தை செல்வத்தை அதிகமாக தா என்று எந்த ஒரு சஹாபியோ எந்த ஒரு நபியோ எந்த ஒரு ரசூலோ கேட்கல எல்லோரும் கேட்டது யா அல்லா நீ தந்ததில் பரக்க செய்வாயாக அன்பான சகோதரர்களே ஒரு வார்த்தை தான் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக சம்பாதிக்க இருந்தாலும் சரி கடையுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி நாட்டாம வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி எல்லோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன எங்கட வீட்டுல வரக்கட்ச் இல்ல எங்களோட பணத்துல வரக்கட்ச் இல்ல எங்க மனைவி மூலமாக பரக்கச் இல்ல பறக்கச்சுல்ல வாகனத்துல பறக்கச்சுல்ல அன்பான சகோதரர்களே இது ஒரு சாரார் எப்பொழுது கிடையாது என்று சொல்லக்கூடிய ஏராளமான மனிதர்களை நாம் காண்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லா குண்டலடியார்களே இரண்டாவது சாரார் அவங்க சொல்றாங்க அல்லா அல்லா எங்களை பாதுகாக்கணும் நாங்க எந்த அமலையும் விடுவது கிடையாது ஆனாத்தும் கிடையாது இரண்டாவது கூட்டம் அவங்க அமல் அல்லா நூத்துக்கு நூறு பெர்ஃபெக்ட் ஆக இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க வாழ்க்கையில வரக்கட் கிடையாது இந்த ரெண்டு சாராரு அதிகமான பரக்கத்தை பெ யாரோ ஒருவிடத்துல போய் ஒரு பொட்டில் எடுத்து அல்லது ஒரு தகரத்து ஒரு கைல எடுத்து அவங்களோட கல்லா பெட்டியில என்ன செய்யறாங்க அவங்களோட கஷ்யர் மேசல கட்டி வைக்கிறாங்க ஏன் பரக்கத்து வீட்டுக்கு முன்னால போத்தலை தொங்க வச்சிருக்கிறாங்க பரக்கத்துண்டாகிறதுக்காக பெட்ரூம்ல போத்தலை தொங்க வச்சிருக்கிறாங்க பரக்கத்துவதற்காக கையில பட்டிய கட்டி இருக்கிறாங்க பரக்கத்துறதுக்காக அன்பான சகோதரர்களே போத்தலையும் தகரத்திலையும் கைலையும் அல்ல பரக்கத்தை வைக்கல்ல வச்சிருந்த இன்றைக்கு முழு உலகத்திலேயும் காபத்துள்ளாவை சுத்தி போத்தல் நிறைஞ்சிருக்கும் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் வச்சிருக்கிறார் ஒரு மனிதன் பரக்கத்தை எப்படி அடைஞ்சு கொள்ள முடியும் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னலடியார்களே சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குவதற்காக படைப்பினங்களை காட்டி தரல சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ண கூடிய சில நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள் உதாரணமாக அன்பான சகோதரர்களை தகுவா இறையச்சம் ஒரு மனிதனுக்கு பரக்கத்தை உண்டாக்கும் ஒரு மனிதத்தில் இரையச்சம் அல்லாஹுடைய இதே போல சகோதரர்கள் அதிகமாக فَقُولُوا اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا منளுடைய வால்வாதารத்தில் பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் ইসতিগফার വെച്ചിരിക്കുന്ന الايه போல анबान शहादர்களே குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பதின் மூலமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக சொன்னார்கள் யாருக்கு தன்னுடைய வாழ்நாள் கூட வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ தன்னுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகணும் என்று ஆசை இருக்கிறோம் தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடங்க பெற்ற தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்க ஒரு மனிதன் உடையத்தை உண்டாக்க கூடிய அமலாக அல்லாஹ் உறவை பேணுவதன் மூலமாக வைத்திருக்கிறான் அதே போன்று தர்மம் கொடுப்பதின் மூலமாக அல்லா சொல்கிறான் தர்மத்தின் மூலமாக நாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரத்தத்தை உண்டாக்குவோம் இதே போல நிறைய சமூகத்தில் நன்றி செலுத்தினா நான் ஏன் உங்களை தண்டிக்கோனும் எனக்கு நன்றிக்கு மாறு செய்தால்தான் தந்தனை பிடுங்குவேன் என்று சொல்லிருக்கிறேன் அன்மான சகோதரர்களே அல்லா தந்த நியமத்துக்கு ஒரா சொல்லும் போது சொல்கிறான் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான் சபா வாசிகளுக்கல்லா பல வகையான நியமத்துகளை கொடுத்தான் அவர்களுக்கு சொன்னதே சொன்னது குழு உமிர் ரொம்பிக்கும் வஷ்குருலா நீங்க சாப்பிடுங்க உண்ணுங்க நான் தந்த நியமத்துக்கு நீங்கள் அதாவது நன்றி செலுத்துங்க ஆனா அந்த மக்கள் அல்லாக்கு மாறு செய்தார்கள் கொடுத்த வளத்தை அல்லா பிடுங்கி எடுத்தான் மாறு செய்தார்கள் அல்லாஹ் கொடுத்த வளத்துக்கு நன்றி செலுத்தல்ல அதே போல சகோதரர்களே அல்லாங்குடைய பாதையில் முஜா செய்வதின் மூலமாக அல்லாங்குடைய பாதையில் தியாகம் செய்வதன் மூலமாக வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்குறான் فِي الْأَرْضِ அதே போன்று உண்மையாக அல்லாவை நம்ப கூடியவர்கள் தவக்குள் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தில் பதக்கத்தை உண்டாக்கிறார் போதுமென்ற தன்மையுடன் கனாகத்துடன் வாழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் இதே போன்று ஹபீப் அலி வசல்லம் அவர்கள் மீது நவீன் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் பிரச்சனைகளில் நிவர்த்தியை விமோசனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே ஹஜ் உம்ரா அதிகமாக செய்யக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வாதாரத்திலும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் கொரான் கூடிய இன்னொரு அமல் திருமணம் இதன் மூலமாகவும் அல்லாஹ் பெண் வீட்டில் வாங்கக்கூடிய சொத்த அல்லா சொல்ல இவரு எளிமையாக இருக்கிறாரே தன்னுடைய தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாக்க பாதுகாக்கணும் என்பதற்காக நிகா சீகிறாரே சுல்குரான் இவரு ஏழையாக இருந்தால் நாம் அவர்களை ஸ்ரீமானாக ஆக்குவோம் நிகா ஒரு மனிதனை தனவந்தனாக ஆக்கும் அன்மான சகோதரர்களை எப்படி ஹபீர் சொல்லு அலை வசல்லம் வாழ்வாதாரத்தில் வரக்கத்தை உண்டாக்க கூடிய சொல்லி தந்தார்களோ இதே போன்று சில பாவங்களை நபி அவர்கள் சொன்னார்கள் சில தவறுகளை சொன்னார்கள் சில குற்றங்களை சொன்னார்கள் அந்த பாவம் அந்த தவறு அந்த அநியாயம் மனிதனுக்கு அல்லாஹிடத்தில் வரக்கூடிய பறக்கத்தை பொசுக்கிவிடும் அழித்துவிடும் அவர் இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் சரி அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படாது அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் அந்த பரக்கத்தை இழக்கக்கூடிய அல்லாஹின் மூலமாக வரக்கூடிய அந்த பரக்கத்தை பொசுக்கக்கூடிய பாவங்களை சொல்லும் போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்கரை நபி அவர்களுடைய அதாவது ரிவாயத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நபியுடைய ஹதீஸ்ல நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்தையும் நபி அவர்கள் குடுக்கல் வாங்கலுடன் சம்பந்த சம்பந்த உண்மையாக நடக்கிறார்கூடிய பாய்க்கு கிடைக்கக்கூடிய என்ன செய்கிறான் பூரி கலகுமா அந்த இரண்டு பேருக்குமே பரக்கச் செய்கிறான் பொருள்ல அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி குறைகளை மறைத்து அநியாயம் செய்து ஒரு பொருளை விற்பார் என்று சொன்னா அதன் மூலமாக கோடி கோடி ப்ரோஃபிட் ப்ரோபிட் கிடைச்சாலும் அல்லாஹ் கூடிய தூதர் சொன்னாங்க அல்லா பொசுக்கி விடுவான் அவருடைய பணத்தில் பறக்காது அவருடைய பணத்தில் ஒரு போதும் அவர் நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது அவர் இரவெல்லாம் திலாபத்தில் ஈடுபட்டாலும் சரி இஷ்டாலும் ஈடுபட்டாலும் சரி அவர் சஜிதாவில் விழுந்து இந்த பாவங்கள் இருக்கும் என்றா அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வளத்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவரு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறாரு ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரோபிட் அந்த பொருளாதாரம் வளம் போதும் என்ற நீயத்திற்கு அல்லாருடைய தூதர் சொன்னாங்க பூரி அல்லாஹ் பறக்க செய்வான் ஆனா ஒருவர் சம்பாதிக்கிறாரு கோடிக்கணக்கில் இருந்தாலும் அவட நப்சு இடம் கொடுக்கே போதாதே இன்னும் சம்பாதிக்கணும் நபி அவர்கள் எந்த மனிதனுக்கு கபரில் வைத்து மண்ணை போட்டால் ஆசை அடங்கும் என்று சொன்னாரோ அப்படிப்பட்ட ஆசை அதிகமாக துனியாவை அடையணும் என்ற ஒரு ஆசை தேற்றம் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு போதும் பறக்கத்தை இதேபோன்று சொல்ல ல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கல்லா குடிச்சிருக்கக்கூடிய வளத்தில் சோதனை ஏற்படுத்துகிறான் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லது குடும்ப வாழ்க்கையில ஒரு சோதனை வருவது இடத்திலிருந்து வந்த சோதனை இது அல்லாஹ் எனக்கு தந்த சோதனை ஏன் ரப்பு என்ன சோதிப்பான் என்ன சந்தோஷமும் படுத்துவான் ஆனா நான் ரொம்பக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அவரு அல்லாவுடைய சோதனையை பொருந்திக் பொறுமையாக இருக்கிறாரு அல்லாஹ் சொல்கிறான் சோதனையை அவன் பொருந்தி கொண்டதால அவனுடைய பொருளாதாரத்தில் நான் பறக்கத்தை ஏற்படுத்துகிறேன் ஆனா நான் குடுத்த சோதனைக்கு அவன் மாறு செய்கிறான் அல்லாஹ் என்ன சோதிச்சிட்டான் இனி நான் என் அமல் செய்யணும் இனி நான் என் அல்லாட பாதையில போகணும் இனி நான் ஏன் அல்லாவுக்கு செய்யணும் என்று ரப்புக்கு மாறு செய்தால் கொடுத்ததில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் இதே போல அன்பான சகோதரர்களே அடுத்ததாக நாலாவதாக சொல்லுங்கள் வியாபாரிகள் எல்லோரும் அல்ல அநேக மாணவர்களிடத்துல சர்வ சாதாரணம் சிம்பிள் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு சோதனை அந்நிய மக்களால சோதனை வருவதற்கு காரணமும் இந்த பாவம் தான் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் பொய் சத்தியம் நபியவர்கள் சொன்னி எந்த குறையும் இல்ல பொருளை வாங்குங்க சத்தியம் செய்வதன் மூலமாக முஷ்தரி வாங்கக்கூடிய அந்த அந்த வாடிக்கையாளருக்கு நம்பிக்கை வருது இவர் அல்லாட மேல சத்தியம் செஞ்சிருக்கார் என்று பொருளை வாங்குறாரு நபியவர்கள் சொன்னார்கள் போய் சத்தியம் பொருளை விற்பதற்கு காரணமாக அமையும் ஆனா நீ வித்து எடுக்கக்கூடிய நினைக்கிறேன் அல்லா சூராது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியாரது ஒரு பண்பு தான் அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் ஒரு சஹாபி வருகிறார் யார் ரசூல் அல்லா பெரும் சொல்லித்தாருங்கள் நபிர்கள் சொன்ன பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது இணை வைப்பது கொலை செய்வது நான்காவது சொன்னார்கள் வியாபாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் அன்மான சகோதரர்களே பொய் சத்தியம் செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ள முடியாது இறுதியாக ஐந்தாவது சல் அல்லாஹு அலி சொன்னார்கள் ஹராமான முறையில் சம்பாதிப்பது இன்னைக்கு அன்பான சகோதரர்களே அல்லாஹ் முன்னலடியார்களே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னண்டா ஹசரத் இப்ப வட்டி இல்லாம யாவரும் செய்யலா இன்னைக்கு காலம் அப்படித்தான் இருக்குது பெரிய பெரிய மக்கள் அஜிக்கு போன மக்கள் எல்லாம் வட்டியில கை வச்சிருக்கிறாங்க ஏன் ஹசரத் எங்களுக்கு செய்யலதா அன்மான சகோதரர்களே நல்ல யாபோகம் பெய்யுங்க இன்னைக்கு இன்னும் சில மக்கள் சொல்றத பாக்குறோம் பேங்க் வட்டி பணம் இருக்குது அந்த பேங்க்ல வச்சுட்டா அவங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் என்ன செய்ய சிரியா கடிக்கிறாங்க என்னமோ பக்கத்தில் இருந்து அவங்களோட சேர்ந்து மசூரா செஞ்சது போல யாரு வட்டி பணத்தை இஸ்ரேல் அல்லா சொல்ற நீ வட்டியை கை வைக்காதே நீ வட்டியை எடுக்காதே வட்டியில பரக்கத் கிடையாது அல்லாஹ் தடுத்ததில் ஒரு போதும் இருக்காது நிச்சயமாக அல்லா வட்டியை அளிக்க ஒரு மனிதன் ஆயிரம் ரூபா பணம் இருக்குது பெரிய கிடாரத்தில் ஒரே ஒரு ரூபா வட்டி பணம் இருந்தா அந்த பத்து லட்சம் பணத்தையும் இந்த ஒரு ரூபா அளிச்சிடும் இதுதான் வட்டியுடைய வட்டி கல்லா கொடுத்த வட்டியுடைய தாக்கம் இதுதான் நிலைமைக்கு அல்லாஹ் உருவாக்கிடுவான் வட்டியை அல்லா தடுத்திருக்கிறான் அப்ப வட்டியின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு போதும் அவன் பறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அடுத்த அன்பான சகோதரர்களே ஹராமான உணவு சில நேரங்களில் எப்படி கலக்குதென்று சொன்னா அன்மான சகோதரிகளை வாங்குறதும் சுண்ணத்து ஆனா இன்னைக்கு நிறைய மக்களை பாக்குறோம் அலமதுல்லா கடனை வாங்குறாங்க ஆனா கடனை கொடுக்கறாங்க சரியாக கொடுக்கறாங்களா என்ற அது கேள்விக்குறியாக இருக்கிறது அது படித்த மனிதனும் அப்படித்தான் தீனுள்ளவரும் அப்படித்தான் எல்லோருடத்திலும் இருக்கக்கூடிய கேவலமான பண்பு எடுத்த கடனை அதிகா உங்களுக்கு மகளிட திருமணத்தை பார்த்தா மகண்ட திருமணம் அவர் ஓட்டக்கூடிய வாகனம் கையில இருக்கிற போன பார்த்தா சுபஹான் சகோதரல்ல யாசகம் பெய்யுங்க ஒருவரிடத்துல நாங்க கடன் வாங்குறோம் அவருக்குறாரு கொடுக்க வேண்டிய டேட்டுக்கு கடனை கொடுக்க முடியும் அஞ்சு லட்சம் வாங்கிருக்கிறோம் இப்ப இந்த நாள்ல அந்த அஞ்சு லட்சத்து அவருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அல்லா தந்திருக்கிறான் ஆனா நாங்க யோசிக்கிறோம் அவருக்கேன் இப்ப கொடுக்கணும் அவருகிட்ட தானே பணம் இருக்குது வசதி இருக்குது கொஞ்சம் மூணு மாசம் பிசினஸ்ல போட்டு ரோல் அடிச்சுட்டு கொடுப்போம் என்று அந்த சல்லிய அந்த பணத்தை யாவரத்துல போட்டு ப்ராஃபிட் எடுப்போம் என்றா சுத்த ஹராம் சுத்த ஹராம் பிறருடைய ஹக்குல நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதங்களை கழிச்சு கொடுப்போம் என்ற ஹராத்த சம்பாதித்திருக்கிறோம் இதுல ஒரு போதும் அல்லா பறக்கத்தை வைத்திருக்க மாட்டான் அதே அன்பான சகோதரர்களே அளவை நிறுவையில் அலமை நிறுவையில் மோசடி செய்தால் அல்லா பரக்கத்தை பிடுங்கி விடுவான் அதே போன்ற அன்பான சகோதரர்களே அல்லா தந்த நியமத்துக்கு யார் மாறு செய்வாங்களோ வலையின் கஃபர்த்தும் அல்லா தந்த நேமத்துக்கு நேரத்தோடு சொன்னது போன்றே மாறு செய்தால் நன்றி செலுத்தவில்லை என்றால் தந்த வளத்தில் அல்லா பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் இதே அன்பான சகோதரர்களே வானத்தில் இருந்து எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எங்களுடைய நிச்சயமாக அல்ல நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலே அல்லா முடிவாக்கிவிட்டான் ராசிக் குணமளிக்க கூடியவன் அல்லா மாலிக் அல்லா என்று ஏற்றுக்கொள்கிறோம் அல்லா கூட தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தில் ஒரு திருநாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உள்ளமிடம் கொடுக்கல அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் ஜப் பார் அல்லா முத்தகப்பிர் அல்லாஹ் குதூஸ் அல்லாஹ் மாலிக் அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா அல்லா ராஜிக் என்று சொன்னா ஏற்பதற்கு தயார் இல்ல வியாபாரம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல யா இபாதி என்னுடைய அடியார்களே அநியாயம் அநீதிய நான் என் மீது ஹராமாக்கிறேன் என் மீது நான் ஹராமாக்கு எந்த ஒரு அடியாளுக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் ஆனா மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்தினால் அவன் செய்யக்கூடிய பாவத்தால் வானத்திலிருந்து வரக்கூடிய ரிஸ்க் தடை செய்யப்படுகிறது போய் விடுகிறது அன்பான சகோதரிகளை வாழும் போது அல்ல நமக்கு தந்திருக்க கூடிய நியமத்தில் பரக்கத் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த பாவங்களை எல்லாம் நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த பாவத்தில் இருந்து விலகி எந்த நன்மைகளை செய்தா எட வியாபாரத்தில் எங்களோட குடுக்கல் வாங்கல்ல எங்கட குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும் என்று சொன்னாங்களோ அந்த அமற்களை இஸ்த காமத்தாக இஷ்டோட செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்ம எல்லோரையும் தவறுகளை மன்னித்திரியா அல்லா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் யா அல்ல நீ அரக்கமுள்ளவன் யா அல்ல நீ அன்புள்ளவன் யா அல்லது மகன் வானத்துடைய முகத்தளவுக்கு பாவம் செய்து இஷ்ட செய்தாலும் என்று சொன்ன அல்லா யா அல்ல தொண்ணூத்தி ஒன்பது போல சீதமணி மன்னித்தவன் யா அல்ல யா அல்ல யா அல்ல ய அல்ல மையத்தோட சினா சீதமணி மன்னித்தவன் யா அல்ல ரொம்ப இறக்கம் உள்ளவனியா அல்லா அல்ல ஹிந்தாவை எக்கிரமாவை அல்ல எங்களையும் அதிகத்தை கேட்கிறோம்யா அல்ல அல்ல வரக்கத்தில் வாழ்க்கை தந்து அல்ல அனைத்து காரியங்களையும் வரக்கத்தை ஏற்படுத்தியா அல்ல எங்க பெற்றோர்களுக்கு ரஹ்ம செஞ்சியா அல்ல அவர்களுக்கு அருள் புரிஞ்சு அல்ல ஆசான்களுக்கு ரஹ்மசேத்யா அல்ல அவர்களுக்கு அருள் பொருந்திரியா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிறா அல்லா இந்த மஹல்லாவ கபூல்யா இந்த மஹல்லாவை மஸிதங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்லை தாயா அல்லாசாயா அல்ல மனதூமியா அல்ல இன்னும் சில நாட்கள்லயா அல்ல புனித ஹஜ்ஜு அநியாயம்ையத்தை பார்த்த பிறர்கள் பேசக்கூடிய மூத்த தந்திராதயா அல்லா நல்ல மரணங்களோடய அல்லா கியாமத்துடைய நாளையில் உன்னுடைய அரசு நிலக்கு கீழால் யா அல்லா ஹபீபுடைய பெற்றியா அல்லா நபியுடைய வலது கையில் பெற்றுக் கொண்டா அல்லா ஜென்னத்தில் நபியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கித்தை தந்தியா அல்லா உன்னுடைய சந்திப்பையும் அடையக்கூடிய பாக்கித்தை நம்மருக்கும் நம்ம எல்லோருடைய குடும்பத்துக்கும் தந்தரள் புரியவாயாக The more lectures visit slhub.com